கலிக்கம்ப நாயனார் பெண்ணாகடம் என்று சொல்லுகின்ற ஊரிலே வாழ்ந்த ஒருவர் வணிகர் குலத்தை சார்ந்தவர் அவருடைய சிறப்பை முதல் இரண்டு பாடல்களிலே சொல்கிறார் உரிமை ஒழுக்கம் தலை நின்ற தொன்மரவில் தங்களுக்குரிய ஒழுக்கத்திலே தலை நடந்து கொள்ளுகின்றவர் உயர்ந்தமையான மரபிலே பிறந்தவர் இவர் அதாவது ஒவ்வொரு சாதியாரும் தங்களுக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கத்தை தலை நின்று காத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட பழமையான மரபை காத்து வந்த ஒரு மரபு அதிலே நீடு மனை தரும நெறியால் அப்படிப்பட்ட மரபிலே இல்லறம் துறவரம் என்று ரெண்டு நெறிகள் உண்டு அந்த ரெண்டிலே மனை தரும நெறியால் இல்லறம் செய்கிற தருமநெறியிலே புகுந்தவர் இந்த நாயனார் நாயன்மார்களுள் ஒரு சிலர் தான் துறவரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான நாயனார்கள் இல்லறத்திலே இருந்து இரவனடியைச் சேர்ந்தவர்களாக நாம் பார்க்கிறோம் அதுல இவரும் இல்லறத்தாராக இருந்து இரவனடியை சேர்ந்தவர் அதுதான் சொல்றார் மனைத்தரும நெறியான் வாழ்கொடிகள் நல்ல குடிமக்கள் அந்த ஊரிலே மிகுந்திருந்தார்கள் தழைத்து வளரும் தன்மையதாய் இப்படி இல்ல ரத்தார்கள் நிறைந்து வாழக்கூடிய இயல்புடையது அந்த பெண்ணாகடம் என்ற ஊர் வரும் மஞ்சுறையும் மலச்சோலை மருங்கு சூழ்ந்த வளம்புறவில் மேகம் அந்த ஊர் பெருமை உலகு விளங்கும் அவருடைய பெருமையை உலகமெல்லாம் தெரிந்திருக்கும் இந்த பெண்ணாகடம் என்ற ஊற்றி ஊர் என்னுடைய பெருமைங்கிறார் மற்றின்னடை ஆழும் பணிகள் குளத்து வந்துதித்தார் அந்த ஊரிலே வணிகர் குலத்திலே பிறந்தவர் இந்த நாயனார் கற்றை சடையார் களை காதல் உடனே என்ற அந்த நோன்புடைய காதலுடையவராக எண்ணமுடையவராக இருந்த அற்றைக்கன்று தூங்கானை மாடத் தமர்ந்தாரை தினந்தோறும் அற்றைக்கன்றுனா ஒவ்வொரு நாளும் தூங்கானை மாடமாகிய கோயிலுக்கு வழிமாட்டுக்காக சில அடியார்கள் வருவார்கள் தூங்கானை மாடத் தமர்ந்தார் அடித்தொண்டு அவருக்கு அடித்தொண்டு செய்கிற கலிக்கம்பர் அந்த பெருமானுக்கு நாள்தோறும் தொண்டு செய்யக்கூடியவர் தான் இந்த கலிக்கம்பர் அற்றை கன்று நாள்தோறும் தொண்டு செய்கிறார் ஏதோ ஒரு மாசம் அப்படியே விட்டுடுறது அப்புறம் என்னையா நினைச்சுட்டா கோயிலுக்கு போறது தொண்டு செய்யறதுன்னு இல்லை தினந்தோறும் இவர் கோயிலுக்கு போய் அந்த தொண்டு செய்து கொண்டு வருகிறார் என்பார் மற்றோர் பற்றியுள்ளார் ஆகவே சிவனுக்கு தொண்டு செய்வதைத் தவிர வேறு எந்த விதமான ஆசையும் இல்லாதவராக பற்றில்லாதவராக இருந்தார் தாம் என்னும் அரணார் அன்பருக்கு அமுது செய்யவே அப்படிப்பட்ட அன்பராகிய கழிக்கும் சிவனுடைய அன்பர்களிடத்திலே பற்றுடையவராய் அவர்களுக்கு சாப்பாடு போடுவது போடுவது என்ற ஒரு குறிக்கோளை மேற்கொள்வார் அமுது செய்ய மேன்மை விளங்குபோனகமும் அவர்களுக்கு எப்படி சாப்பாடு போட்டாருங்க இந்த பெரியவன முழுவதும் படிக்கிற போது அவர்களுக்கு அன்னமளித்தல் முறையில ஒரு முக்கிய குவிப்பை நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு வந்தவர்களுக்கு என்ன சாப்பாடு போட்டாருன்னு விபரம் எல்லாம் நல்லா சொல்ற மேன் மின்மேன் மெய் விலங்கு போனகமும் ரொம்ப மேன்மையான உயர்ந்த ரக அரிசி பொன்னி அரிசி சன்னமான அரிசியில சாப்பாடு போனகம் போனகம்னா வெறும் சாதம் சுத்தாண்டம் பிரும்பும் கறி அதுக்கு தொட்டுக் கொள்வதற்கு வியஞ்சனங்கள் கத்திரிக்காயோ அல்லது வெண்டிக்காயோ பாகுக்காயோ என்ன காய்கள் உண்டோ அத்தனையும் உண்டு ஏன்னா ஆறு சுவையில செஞ்சாகணும் அப்ப பாக வர வேண்டியதுனா வேக வே காய்களும் தித்திப்பான பொருள்களும் வந்தாகணும் போனகம் பிரும்பும் கறி நெய் அந்த சாதம் த அவர்கள் உட்காருவதற்கு முன்னே படைத்து விடுவது வழக்கம் அதான் படைத்தல் என்ற பெயர் பருமாறி சாப்பாடு உட்கார உட்கார வைக்கிறது உட்கார்ந்து அடியார்கள் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறதா இல்ல முன்னையே பரிமாறி விட்டு அவர்கள் கூப்பிட்டு வந்து உட்கார்றதான்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எழுந்துட்டு இருக்குங்க ஏன்னு உட்கார வச்சுட்டு பரிமாறினா அவர்கள் தனக்கு வேண்டாம் வேணான்னு சொல்லுவாங்க அந்த பதார்த்தம் இலையில பரிமாறி வீணாக்க அதாவது இவருக்கு பிடிக்காததை இலையில போட வேண்டிய அவசியம் இல்லை பிடிக்கிறத இன்னொரு ரெண்டு கரண்டி கூட கூட போடலாம் இதுல உட்கார்ந்த பிறகு பரிமாறுவதுங்கிற பழக்கம் இப்பதான் வந்து பழைய காலத்து பழக்கம் எப்படி உட்காரது கரிகள் வச்சு அந்த சாதத்துல ஒரு பக்கத்துல ஒரு குழி குளிக்கணும் அந்த குழியில நெய் ஒரு குழியில் நெய் ஊற்றணும் அதே சாதத்துல இன்னொரு பக்கத்துல குளிச்சு தயிர் இன்னொரு பக்கத்தில் குளிச்சு தீம்பால் தித்தனியும் ஊத்தி தேனும் ஊத்தணும் தேனின் இனிய கனி கட்டி வெள்ள கட்டியும் வைக்கணும் இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா வழங்குது இல்லையா சாத்த இலை போட்டு ஒரு பொங்கல் போன்ற விசேஷ நாள்ல எப்படி சுவாமிக்கு இலை போட்டு பரிமாறி சாத்த அன்னத்தை பரிமாறி குழி குழியா நெய்யும் ஒரு பக்கத்துல வெள்ள ஒரு நெய்யும் தயிரும் பாலும் ஊற்றி நிவேதியம் பண்றமும் சாம்பார் கிடையாது ரசம் கிடையாது பாயசம் கிடையாது மோர்ன்னு தனியா கிடையாது முதல்ல எல்லாம் வச்சாச்சு இதுதான் படசல்னு பேருங்க ஆகவே இந்த மாதிரி தான் அந்த கால சாப்பாடு போட்டாங்க அந்த வெறும் வெற்றம்தாகிய அந்த சுத்தாணத்தை அவரு தனக்கு வேண்டியதில் நெய்ய போட்டு தனியா பெஞ்சு சாப்பிடலாம் வெள்ளத்தையும் சேர்த்து போட்டு சக்கரை உணவு மாதிரி அவர் சாப்பிடலாம் தயிரோ அல்லது பாலோ இதை சாப்பிடலாம் நடுவுல கறி இதெல்லாம் தொட்டுக்கலாம் கடைசியில அவர் ஏன்ச்சு நடுவுல பருமாறுற வேலையே கிடையாது முதல்ல வச்சுட்டா ரெண்டாவது பருமாறுவது இல்லை போது உதவாதே அண்ணன் மட்டும் தயார் பண்ணி இருந்தார் அந்த விளைய போட்டு சாதம் வைக்கலாம் சுற்றிலும் கறிதான் வைக்க முடியாது ஆனா அவரை உட்கார வச்சு தயிர் ஊத்தலாம் நெய்யி ஊற்றலாம் எல்லாம் வீட்டில் இருக்கு அதெல்லாம் போட்டார் மாம்பழத்தை ஒண்ணு வச்சா சாப்பாடு போட்டார் ஆகவே அந்த காலத்தில அடியார்களுக்கு ரசம் சாம்பார் போன்றவைகள் எங்கேயும் மாறுபாட்டினாலே இப்பொழுது உணவு வகையும் பழைய காலத்து உணவு வகையிலும் பல வித்தியாசங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க இத்தனையும் செய்து தனி கட்டி திருந்து அமுது செய்வித்தே அவளையும் வெள்ளக்கட்டி முதல் வச்சு அவர்களுக்கு சாப்பாடு போட்டார்கள் அவர்கள் நிறைய முதல்லே வச்சு விட்டா அவர்கள் மிச்சம் வச்சு விடுறார்களே வீணா தானே போகுது செம்பறதாங்க சாப்பிட்ட பிறகு அவர் கையாணப்பத்தனி அமுதையும் அந்த இல்லத்தில் இருக்கிறவர்கள் ஆளு கொஞ்சமா சாப்பிடுவார்கள் அதுக்கு சேஷம் அப்படின்னு பேர் மிச்சம் சாப்பிடுவது அடியார சாப்பிட்டதுல நீதி இருக்கிற எச்சில் இருக்கு எச்சல் தான் சேஷம் அந்த சேஷத்தை வீட்டில் இருக்கிறவர் சாப்பிடுவார்கள் அந்த காலத்துல அதை தவறாவே என்னது இல்ல எச்சியலா அது எப்படி சாப்பிடறது என்பது போன்ற அலட்சிய புத்தி அந்த காலத்தில் கிடையாது அத தெய்வத்துக்கு செய்த நிவேதினமாக நினைக்கிற சுவாமிக்கு நிவேதம் மட்டும் எடுத்து வரோம் இல்லையா அது சாப்பிட்ட பிறகு வாங்கிட்டு வரது தானே சுவாமிட்ட என்று ஆனா அது மிச்சில் என்று எச்சில் என்று சொல்லுவதில்லை ஆனா நிவே அதுக்கு பேரு வேற ஒரு பேர் என்னன்னா அதுக்கு நிர்மாலியம்னு பேர் நிர்மல்யம் அற்றது நிர்மால் எல்லாரும் சாப்பிடலாம் அது போது அரியாருக்கு சாப்பாடு போட்ட மிச்சத்தையும் எச்சில் நினைக்கல அதை தூய்மையாகவே நினைத்து அவர்கள் சாப்பிட்டார் ஆகவே மிச்சம் போகிறதே என்று அவர்கள் கவலைப்படவில்லை என்ற இந்த உட்கோள் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த புராணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில ரகசியமான செய்திகள் அதுக்காட்சி சொல்றேன் இந்த பாட்டுல அந்த காலத்துல என்ன பரிமாறப்பட்டது இதை விட குடிக்கத்துக்கு தண்ணி வச்சாங்கன்னு கூட சொல்றாங்க அடுத்த பாட்டுல வரக்கூடாதுன்னு ரெண்டு பாட்டுல படிக்கணும் இது கூட சொல்லணுமா சாப்பாடு போட்டவங்க பக்கத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்காமலாம் வைப்பாங்க ஆனா அது கூட இந்த வீட்டுல சாப்பாடு போட்டார்கள் பெரிய புராணத்துல அவர்கள் கொடுத்ததுல ஒரு பொறுப்புள்ள விட்டு விடக்கூடாது என்னென்ன கொடுத்தார்கள் அத்தனையும் சொல்லி காட்டணும்னு சேர்க்கிறார் நினைக்கிறார் அதனால்தான் தண்ணீர் கூட வச்சார்கள் என்பதை அடுத்த ரெண்டு பாட்டெல்லாம் சொல்ல போற அமுது செய்வித்தே ஏனைய நிதியம் வேண்டுவையெல்லாம் இன்ப முருகளிப்பார் வேண்டவர்களுக்கு எல்லாம் கொடுத்தார்கள் அண்ண வகையால் திருத்தொண்டு புரிய நாளில் இப்படி அவர் சாப்பாடு எல்லாருக்கும் குத்துக்கொண்டு வர்ற நாளிலே அங்க ஒரு ஒரு நாள் ஏதோ ஒரு விசேஷம் வந்துரும் இவர் அடியாட் சொன்னா இப்படி வாழும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்று கதை ஆரம்பிப்பார் ஆரம்பிச்ச முடியாது ஏதோ அந்த கதையில ஒரு சிக்கல் வரப்போகுது என்று தெரிவிக்கிறான் ஒரு நாள் மண் மனைவி அமுதி செய்ய வந்த தொண்டர்கள அந்த வீட்டுக்கு சாப்பிட வந்த எல்லா அடியார்களையும் முதல்ல பாத பூஜை செஞ்சு அப்பறம் சாப்பாடு பண்ணி வைக்கிறது வழக்கம் ஆனாலும் இந்த அடியார்களை எல்லாம் ஒவ்வொருத்தரம் அழைச்சி நாயனாரும் மனைவியாரும் சேர்ந்திருந்து பாத பூஜை செய்வார்கள் பாத பூஜை செய்கிற போது அடியார் என்ன செய் வீட்டுல இருக்கிற சாப்பாடு போடுகிற கலிக்கம்பர் இருக்காரே அவர் நாயனாருடைய வருகிற அடியாருடைய காலெல்லாம் கையால தொட்டு கழுவார் தண்ணி ஊத்த வேண்டிய வேலை மனைவியினர் மனைவி சொம்ப பிடிச்சி தண்ணி ஊத்தணும் இவர் காலை கழுவிடும் மண் மனையில் அமுது செய்ய வந்த தொண்டர் தமையெல்லாம் தொன்மை முறைமே அமுது செய்ய தொடங்குவிப்பார் அவர் தம்மை முன்னர் அழைத்து திருவழிதன் எல்லாம் விளக்க முயல்கின்றார் அப்படி காலை கழுவதற்கு முயல்கின்றார் ஒரு நாள் வழக்கம் அந்த அடியார்களை வரிசையா ஒருத்தர கூட்டு கூப்பிட்டு சொல்றா ஒரு கால் கழுவதற்கு முன்னே வீட்டுல சமையல் ஆயிட்டுதான் ஒன்றும் குறைவில்லாமத்துக்கு கொஞ்சமும் மாறுபாடு இல்லாமல் திருத்தமான எண்ணமுடைய மனைவியார் அந்த கணவர் என்ன நினைக்கிறாரோ அதையே கொஞ்சம் கூட கூடாது அடியாறு சாப்பிடு வருவான் மெழுகி வச்சிருக்கார் சாப்பாடு போறதுக்காக ஏன்னா மனை எல்லாம் திகழ விளக்கி ஊடு முழுதும் விளக்கினார் என்றால் சாணத்தால் மெழுகினான் தான் அர்த்தம் மிழுக்கினால் அப்புதிகள் பொருந்து சுவையில் கரியும் அதுக்கப்புறம் ஆறு விதமான சுவையோடு எல்லா விதமான கைகளையும் தயார் பண்ணி வச்சார் புனித தண்ணீரும் அப்புறம் அடியாருக்கு வைக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்தாரா எந்த குற்றமும் இல்லாத தூய்மையான தண்ணீரும் தயார் பண்ணி வச்சுட்டா குடி தண்ணீர் அந்த அம்மா தயார் பண்ணி வச்சிருக்காரு அடியார்களுக்கு பக்கத்துல என்னென்ன வேணுமோ திரும்பி சொல்லிட்டாரு அப்ப இதை தவிர விட்டு போனதுதான் இருக்காரு ரசம் சாம்பார் இருக்க அப்ப சொல்லாம விட்டுட்டாரா சேத்திரா சொன்னாரா கேட்டா தண்ணீரே சொல்றவர் ரசமும் சாம்பாரும் ஊற்றி இருந்தாங்கன்னா சொல்லாம போவாரா நான் அதுக்கான் இப்ப கேள்வி கேட்க இப்படி வந்தேன் அந்த காலத்தில் இவ்வளவு சொன்னாரே ரசம் சாம்பார் சொல்ல இருக்குமே போட்டு அவசியம் வேண்டாம் விட்டு யாராவது இடம் கிடையாதுங்கிறதுக்காக தண்ணீர் கூட வைத்தார்கள் சொல்லுகிற போது சாம்பார் ரசத்தை விட்டு விடுவாரா தண்ணீரை விட்டுலாம் சாப்பாடு போட்டாங்க சாப்பாடு போட மாட்டாங்க தெரியுமே அப்ப தண்ணீரும் கொடுத்தார்கள் எல்லா பொருளையும் விடாமல் பட்டியலிட்டு காட்டுகிற சேர்க்கிழா இது ரெண்டும் அந்த காலத்தில் கொடுக்கப்படவில்லை இப்படித்தான் சாப்பாடு அந்த காலத்துல அடியார்களுக்கு அளிக்கப்பட்டது என்பதை தெளிவுபட நமக்கு காட்டுகிறது இந்த பாடம் தண்ணீர் உடன் மற்றும் அருந்தும் இலை இயல் விண் உள்ளானவும் சாப்பிடுகிற வேண்டிய மற்ற தயிர் பால் நெய் வெள்ளக்கட்டி ஆகிய இவைகளும் அமைத்தும் கரக நீர் அழிக்க எல்லாத்தையும் உணவு தயார் பண்ணி வருமாறத்துக்கு வேண்டியதை வச்சாச்சு அப்புறம் அடியாரை கூப்பிட்டு பாதப்பூச்சி செய்கிறதா அந்த நேரத்துல கரகத்திலே தண்ணீர் கொண்டு வந்து நிக்கிறார் இந்த நாயனாரும் நிக்கிறார் ஒரு அடியார் வந்தார் அவர் நல்ல பழமையான ஒரு அடியார் அவருடைய காலக்கழுவி அந்த அம்மா தண்ணி விட்டார் அவரை ஓய் எழையல் முதல் எழையல உட்கார வச்சாங்க பெரும்பும் கணவர் பெருந்த அவர் எல்லாம் விளக்கும் பொழுதுங்க இப்படி ஒவ்வொரு அடியாரா கால் கழுவு காழ்வை எல்லாரும் போயாச்சு கடகில ஒரு அடியார் வர்றார் அவர் கொஞ்சம் பயின்ற சுவாவத்திலே வர்றார் என்ன என்று கேட்டால் அதுக்கு முன்ன அந்த வீட்டிலேயே ஒரு வேலைக்காரராய் இருந்த அவர் அதே கலித்தம்பர் வீட்டில் ஒருத்தர் வேலைக்காரராய் இருந்து ஏதோ ஒரு மனஸ்தாங்காலே அந்த வீட்டை விட்டு வெளியேறி போட்டார் வெளியேறி போன மாதிரி எங்கெங்கயோ காசிராமே சுத்தி நல்ல மனசு பக்குவப்பட்டு திரும்பவும் ஒரு நயனாராக மாறி அப்படி இந்த ஊருக்கு வரார் பெண்ணாக இடத்துக்கே அடியார சாப்பாடு போடுறாங்க நாமும் ஒரு அடியாராயிட்டோம் இந்த வீட்டுக்கு போய் சாப்பிடுவோமே என்று அவரும் அடியாறு முதல்ல இவர் கடைசியில வந்தார் நமக்கு பணி செய்யும் தமரா முனிந்து போய் முன்பு நமக்கு வேலை செய்யக்கூடியவராயிருந்த ஒருவர் ஏதோ வேலை செய்வதிலே மனக்குழப்பம் ஏற்பட்டதுனாலே வெறுத்து இந்த வீட்டு வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியிலே போனவர் என்பிந்த பிரடியாராகி சிவனடியாராக மாறி அந்த வீட்டுக்கு சாப்பிட சிவையிடம்தாங்கி வந்தார் அப்பொழுது இந்த நாயனார் அம்மையாரு அம்மாவில சொம்பு தாயாரா இருக்கு அந்த அம்மா அந்த அந்த அடியார பாட்டார் இந்த நாயனாரும் பார்க்கிறார் ஆனா நாயனாருக்கு முன்பு வேலை செய்தவர் என்று தெரிந்தாலும் அது மறைஞ்சு போச்சு இப்ப வந்திருக்கிறவர் அடியா அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்கு ஆனா அந்த அம்மாவுக்கு அவரு வந்திருக்கிறவர் அடியாருங்கிற உருவம் இருந்தும் அவருக்கு எது முக்கியமா தெரிஞ்சதுன்னா வேலை காரணாச்சேன் நம்ம வீட்டுல வேலை செஞ்சோம் இல்லையா இவன் என்கிற எண்ணம் தான் அந்த அம்மாவுக்கு இருக்கு அவர்த்த ரெண்டு தகுதி முன்பு வேலை செஞ்சார் என்பதும் உண்மைதான் இப்ப சிவனடியார் வந்திருக்கிறார் என்பதும் உண்மைதான் இந்த ரெண்டு உண்மையில அந்த நாயனாருக்கு எது தெரிஞ்சதுன்னு கேட்டா முன்பு நம்ம வீட்டுல வேலை செஞ்சவர்னு தெரியல அவர் நாயனார் என்றதுதான் தெரிஞ்சது அந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சுது நாயனாருங்கிறது செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் தெரியுது கால தடவை மனைவியை நிமிந்து பார்த்தார கையால விரதம் அடிபிடிக்க கையல் பிடிக்கிறார் காதல் மனையார் முன்போல் செய்யாதகின்ற கமர் முன்பு நமக்கு வீட்டுல ஏவல் செய்யாது போன வேலைக்காரன் என்று சேரும்பொழுது அப்படி நினைச்சுட்டே இருந்ததுனாலே தண்ணீர் விடவில்லை மெய்யாருவாக கரக நீர்வார்க்க முட்டாது முட்ட தண்ணீர் ஊத்துறதுக்கு தடை ஏற்பட முட்டுதல்னா தடை ஏற்படுதல் அதனாலே அந்த தொண்டர் என்ன அந்த வீட்டுக்காரர் திரும்பி தன் மனைவியின் முகத்தை பார்த்தார் ஏன் தண்ணி ஊத்தல் கேட்கல மையார் கூந்தல் மன பார்த்து மனத்து தானே நினைச்சு கொண்டார் சரி இவ வந்தவர் வந்து அடியார் நினைக்காம நம்ம வீட்டு வேலைக்காரன் என்று நினைத்து தண்ணீரை ஊத்த தருமாடுகிறாள் என்று தெரியு கொண்டார் உடனே அந்த அம்மா கையில இந்த சொம்ப முதல்ல வாங்கினார் அவர் கைய வெட்ட இப்ப வாழை எடுத்து கைய வெட்டினா சொம்பு கூட விழுந்துடும் சொம்பு விந்து போனா இவருக்கு மறுபடியும் காலரும்பத்துக்கு முடியாது அதனால காலரம்பத்துக்காக சொம்ப முதல்ல பத்திரமா வாங்கிட்டு அந்த அம்மா கையை வெட்டினாரான் அது என்பது அருமையா சொல்றார் சேர்க்கலித்த கொன்றை முடியார் நம்மடியார் இவன் முன் வேவநிலை குடித்து வெள்கி நீர் வாராது குடிந்தாள் இவள் முன்பு நமக்கு அழைத்தாரன் என்று வெட்கத்தினாலே தண்ணீர் கூத்தாமல் நிற்கிறாள் இவள் என்று சொல்லி மனங்கொண்டு மறித்து நோக்கார் வேற ஒண்ணு நினைக்கல வடிவாளை வாங்கி விடுப்பிலிருந்து வாழ உருவினார் கரகம் வாங்கி பெண்கையில் இருந்த அந்த சொம்ப தான் திரும்பி வாங்கி கொண்டார் கரக வாங்கின பின்பு கை தரித்து அவருடைய கைய வச்சினார் கரக நீர் எடுத்து அதே சொம்பு தண்ணி எடுத்து அடியார் காலில் தானே விட்டு தானே அந்த அடியாருக்கு பாதம் கழுவி அவரை போய் சாப்பிட உட்கார வச்சுட்டார் எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் சாப்பிட உட்கார்ந்த பிறகு சேர்க்கலார் என்ன சொல்றார் என்ன நடந்திருக்கும் இங்கதான் ஒரு பெரிய ஒரு சிக்கலான இடம் வரப்போகுது நீங்க எல்லாம் உங்களை யோசனை பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு ஐட்டம் வந்துருந்த அம்மா கைய வெட்டி அவங்க கை வச்சு அழுதார்களோ அழுதலையோ ஒரு கஷ்டமான ஒரு மன வருத்தமான நிலை அந்த வீட்டுல நடந்து போச்சு எல்லா அடியாரையும் உட்கார வச்சு சாப்பாடு படுமாறி இருக்கு எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டார்களாம் கேக்கலா சொல்றாரு விலைக்கு அமுது செய்வதற்கு வேண்டுமான தாமே செய்து அவர் அத்தனிமேல் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு படுமாறி இவரே எடுத்து வருமாறனால மனைவி வர முடியாது வந்தாலும் கை இல்லையே அதனால தாமே செய்து தொண்டிருக்குடியார்கள்ா மறியல் செஞ்சிருக்கணும் ஏன்னு கேட்டா ஒரு நல்லது நடந்தா தான் அந்த வீட்டுல சாப்பிடுவார்கள் ஒரு சின்ன பிரசை நடந்து விட்டா கூட அந்த வீட்டுல சாப்பிட மாட்டார்கள் அடியார் மனைவி கையை விட்டுவிட்டு அந்த அம்மா கையில்லாம ஒரு அழுகிற நிலையுடைய நிலையில அது யாருக்கு சாப்பிட்டு முடியாது ஆனா சேக்கரார் என்ன பண்றார் சாப்பிட்டான்னு அப்ப நடுவுல கொஞ்சம் கதை இருக்கு அந்த கதையை கூறாம விட்டுட்டு போயிட்டாரு சேக்கரார் இந்த இடத்துல கதையை கோரல எல்லாரும் இவர் என்ன பண்ணாரு எல்லாரையும் யாரும் கூப்பிட்டார் நீங்க எல்லாம் வந்தாங்க இலைக்கு முன்ன நிம்மட்டாங்க ஒருத்தர் உட்காரு உட்காருன்னா உட்கார மாட்டேங்கிறாங்க இந்த கைக்கம்பேரு என்ன பண்ணார் எல்லா சாப்பாடையும் பருமாறினார் சாப்பிடுங்கிறார் இப்ப சொல்றாருவர் அந்த அடியார்கள் சொன்னார்கள் அந்த அம்மா ஏதோ பெரியார் தனவா தண்ணி ஊத்தல ஆனா அதோ ஒரு பெரிய குற்றமா நினைச்சு நீரை கையை வெட்டி விட்டீர்கள் கை வெட்டின பிறகு இந்த வீட்டுல நாங்க சாப்பிடுறது தகுதி இல்லை நாங்க வெளியில போகணும் ஆனா நாங்க வெளியில போனா உங்க மனசு வருந்தோம் ஆகவே நாங்க வெளியில போகணும் வெளியில போகாம மனசு நோகாம சாப்பிடணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கை வரணும் கை வந்துட்டுன்னா சாப்பிடுலாம் அனால எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஏகவித்து இறைவன் பிரார்த்தனை பண்றாரு வெறுமானே இந்த வீட்டில் சாப்பாடு போட்ட அடியார் உண்மையிலேயே ஒரு சிறந்த அடியாராக இருந்தால் நாங்கள்னா நித்தியபடி நித்தபடி சாப்பாடு பண்ணி கொண்டு வருகிற ஒவ்வொரு வீட்டிலையும் நல்லெண்ணத்தோடு சாப்பிட்டுகிற அடியாரா இருந்தால் இந்த அம்மையாரும் குற்றவாளியாக இல்லையாக இருந்தால் இந்த அம்மையாருக்கு கை வரட்டும் ஒரே பிரார்த்தனை எல்லாரும் சொன்னார்கள் இறைவனர்களால் கை வந்துடும் பிறகுதான் அத்தனி பேர் உட்கார்ந்து சாப்பிட்டார் இல்ல சாப்பிட்டாரு சொல்ல முடியுமா ஆகவே இந்த இடத்துல நடுவில் கொஞ்சம் மறைஞ்சிருக்கு அந்த கதை அற்புதமான நிகழ்ச்சி அதை சொல்லாம சாப்பிட்டார்கள் சொல்லுவதனாலேயே மீண்டும் கை வந்தது என்பது தெரியும் சரி இது கை வந்ததுங்கிறீங்களா ஏன் சொல்ல கூடாது சொல்லாம ஏன் போயிட்டாரு சொல்லிக்கணுமா அப்படிங்கறது ஒரு கேள்வ நடுவில் ஒரு விசாரணை பண்ணுங்க இது மாதிரி வேற எங்க வந்திருக்குதா அப்படின்னு கேட்டா இறைவன் சில இடத்துல வர பண்ணுவார் எரிபத்தனாயனார் யானையிட்டார் அரசன் வந்து ரெண்டு பேரும் என்னையும் வெட்டுக்கணும்னு கேக்குற அப்போ அந்த அடியாரன் தாங்கள் வெட்டிக்கு போக இவரு அவரை போய் தடுக்க அந்த நேரத்துல என்னாச்சு இறைவன் எல்லாத்தையும் ஏற்பட்டான் அப்போ இறைவன் என்ன பண்ணுவான்னா இப்படி சோதனைக்காக சில நிகழ்ச்சிகளை உண்டுகொண்டி கடைசியில எல்லாரையும் உயிர் வைக்கிறது திருப்ப எல்லாரையும் உயிர் பெற்று வச்சு விடுவா அப்படி வச்சு அவர்களுக்கு சிறுத்தந்த வீட்டுல சாப்பாடு இறைமன் வந்து என்ன கேட்கிறான் உங்க பிள்ளைக்கரிய குழுன்னு கேட்டான் தாயும் தடுப்பணும் சேர்ந்து குழந்தைய அறிஞ்சு சமைச்சு விந்து எல்லாம் ஆய்வு அந்த குழந்தை உடம்பு அங்க வீட்டுல என்ன பண்றாரு உட்கார்ந்துட்டு எல்லாம் செஞ்ச நான் சொன்னபடி ஒரு அடியாறு வேணும்னு கேட்டார் அடியாறு தானா இல்ல வேண்டாம் ஐயா அடியாறு கிடைக்கையா நீயே ஒரு அடியா தானு சாப்பிடுனா அதுக்கப்புறம் கூப்பிடுங்க சாப்பிட மாட்டேன் இது வேணும்னு இது என்ன சிவகுருமானு அவங்க என்ன பண்றாங்க போய் அழையும் போய் தெருவில் போய் கூப்பிடு அப்படிட்டார் ரெண்டு பேரும் போய் தெருவிழ கூப்பிடுறாங்க பிள்ளை வந்து திரும்பி உள்ள வந்து பார்த்தா கரியத்தானு அப்படியானா இத்தனை நிகழ்ச்சியை சோதனை பண்ணிய பெருமான் மீண்டும் அந்த குழந்தையை உண்டாக்கினார் வெற்றி நகை ஒட்டிக்க வைக்கிறதுக்கு கைய ஒட்ட வச்சு திரும்பவும் அந்த வீட்டில முறையாக நடந்திருக்கிறது ஆகவே இறைவன் சோதனை செய்வான் அந்த சோதனை கண்டு நாம் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக திரும்ப அவைகளை நல்லபடியாக முடித்து கொடுத்து இதுதான் பெரிய புராணம் காட்டுகிற நிலை பெரிய புராணத்தில் விளக்குனா விட்டு போறேங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா சேர்க்கலாங்க இடம் கொடுத்துருக்கார ஆரம்பத்தில் அவை இடக்கத்தில் இவ்வுரைக்கு என் உரை சிறிதாயினும் இந்த புத்தகத்துக்கு நான் பாடுகிற பாட்டு முழுசா நிரம்பி பாடினா சுருக்கமா பாடியிருக்கேங்கிற பாடினது கொஞ்சமாதான் பாடியிருக்கேன் இன்னும் நிறைய நடுவில் செய்திகள் பாட வேண்டும் இருந்தாலும் அதை தக்கோர் பெரியவர்கள் கொள்வார்கள் சார்ந்தவர்கள் கொள்ளுவார்கள் அப்படின்னர் அப்ப கதை நடுவில் விட்டு விட்டுக்கிறப்ப நல்ல அறிவாளிகள் சான்றோர்கள் வாங்கி இருக்கிறவங்க எந்த இடத்துல கதை விட்டுருக்குன்னு தெரிஞ்சு நீங்களே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை முன்னாடியே அவர இடத்துல சொல்லிட்டு போயிருக்காரு அத்தனையும் சேர்த்து படிச்சாதான் பெரிய புராணம் படிக்கலாம் இங்க மட்டும் படிச்சுட்டு போயிட்டோம்னா பெரிய புராணம் படிச்சது ஆவாது பெரிய புராணத்தான் முதல்லேருந்து கடைசி வர ஒரு பாட்டு கூட விடாம ஒரு எழுத்து கூட விடாம அக்கா படிச்சாதான் அவருடைய முழு நிலையும் நம்மால் தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த பாட்டுல இருந்து அப்படி எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்தேன் அந்த அம்மையாருக்கு திரும்ப கை கிடைத்தது கிடைத்த பிறகுதான் அத்தனியார் உட்கார்ந்து சாத்தார் அன்பில் பெருமையவர் பின்னும் அடுத்த குண்டில் வழி நின்று அதே முறையில திரும்ப திரும்ப அந்த அடியார் அந்த நாயனார் வருகிற அடியாருக்கு சாப்பாடு போட்டார் களத்தில் நெஞ்சம் ஐந்த வருடம் நிழக்கு அடியார் உடன் வந்து கலந்தார் அப்புறம் சிவனடி திருவடி நிழலை அந்த நாயனார் சென்று அப்புறம் அந்த நாயனாரை வணங்கி நான் அடுத்த நாயனார் கதை சொல்லுகிறேன் என்கிற ஜெயமே